கழுத்துல மட்டும் ஒரே கருப்பு அந்த கழுத்தை தான் வாழ்த்தணும் ஒரு காலத்துல தேவரும் அந்த அசுரர்களும் சேர்ந்து வாசுங்கிற பாம்பை போட்டு கடைஞ்சாங்களா எல்லா தனக்கு இன்பம் அமரர்களுக்கு தேவர்களுக்கு தனக்கு இன்பம் வேணும்னு அசுரனுக்கு தனக்கு இன்பம் வேணும்னு எது கிடைச்சது கிடைச்சது கிடையிறதுக்கு என்ன பண்ண வாசுங்கிற பாம்பை பிடிச்சிட்டான் அது ஒரு பாவம் உயிர் தானே அடுத்த ஆள பிரமலகத்துக்கு போனாங்க இந்த மாதிரி ஆச்சின இல்ல பரமபுரத்துக்கு போனாங்க என்ன சுவாமி படுத்துருக்கீங்க பாட்டுக்கு ஜம்முன்னு இங்க பாருங்க கைலாயத்துல காயல போட்டுட்டு அது இங்க நின்று போயிடுச்சு ஆகவே இந்த பெருமானுடைய உறுப்புகளில் எந்த ஒன்று கருணைக்கு இலக்காக அமைந்தது இந்த கழுத்துவா அந்த கழுத்து எப்படிப்பட்டது உறுப்பு மனுஷனுக்கு திரு அடைமணி போடுவோம் கழுத்துக்கு திரு அடைமணி போட்டார் ஏன்னா அந்த உறுப்பு தானே காப்பாத்து நீலமும் கருப்பு நீலம் கருப்பு பச்சை எல்லாம் புலவர்களுக்கு ஒண்ணும் ஆமா நீலம் கருப்பு பச்சை எல்லாம் புலவர்களுக்கு ஒன்னா இருக்கும் ஆனா இங்க நீலம்னால என்ன கருப்புன்னு நீல கண்டம் கருமையான கழுத்து அப்ப இந்த கருமையான கழுத்துங்கிற பகுதி தான் அத்தனை தேவர்களையும் அத்தனை அசுர்களையும் காப்பாற்றியது தீங்கி நின்றும் ஆனால் தான் அதனை தாங்கிக் கொண்டு எந்த அழிவும் இல்லாதிருப்பது எல்லோரையும் அழிவிக்கின்ற ஒன்று இவரிடத்தில் அது இருந்து கொண்டு அழிவியாமல் பாதுகாத்துக் அப்ப அது கழுத்து எப்படிப்பட்ட கழுத்துல கண்டம் திருநீல கண்டம் திருநீலகண்டம் அதுவே மந்திரமாய்ப்பு திருநீலகண்டம் என்று சொல்லுவார் இப்படி சொல்லுவார்கள் என்று கூட சொல்லும் பாட்டு அமைப்பு இருக்கு ஆனாலும் அவங்க மனைவியாரும் கற்பை அருந்ததி போன்றவர்கள் மீண்டும் நாயன் மாற சொல்லும் போது இவர் என்ன பண்ணுவாங்க இன்னமும் பெரிய பிராணத்துல பல சந்தேகம் இருக்குது சிவ சிவ ரொம்ப அத்தாரிட்டியா நல்லா மக்கா தெரியுது வர வர வர தெரியுது மக்கா வர வர படிக்க படிக்காதான் மக்குன்னு தெரியுது அதனால எனவே இந்த முதல் மட்டும் நம்ம அந்த அம்மையாருக்கு விடுத்து எஞ்சிய மூன்றடிகளையும் இந்த நம்முடைய நாயன்மாருக்கு வச்சுக்கிறோம் ஏன் விடாது திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக் கொண்ட வந்தவரான திருநீலகண்டம் அப்படி வந்துட்டோம்னா சரியாவும் ஆன கேள்வர் அங்கோர் பாரத்தை பால் அணிந்து நன்மை இதுவே சேர்க்கு திணறி சொன்னது என்ன சுவாமி இந்த இன்பத் துறையிலான படிக்க வேண்டியது இல்ல பத்தாம் கிளாஸ் படிச்சா போதும் அவ்வளோ சரி எங்க கண்டுபிடிக்க முடியும் அடுத்த மாதம் கூட பொறுத்து சொல்லி சிலதங்களை ஈரோடு மாதிரி பரவாயில்லையாங்க அடுத்த மாதம் பாக்குறோங்கிறாங்க சொல்லுமே கண்ணே எங்க தெரியுமா பூம்புவாரில் இருந்த போது கொஞ்சம் கூட வெளிப்படுத்தல மதுரை கடைச்சிட்டு போற மதுரை மாதிரி வீடு மாதிரி தி இல்ல தீனாலதான் இவ்வளவு கஷ்டமே அதனால வீணால மாதரி மாதிரி வீடு அருமையா சமையல் ஆகுது சமைக்கிறா சாப்பாடு போடுறான் இது பூம்புகாரில் உள்ள கிடைக்கிறேன் ஏன்னா இவனா அங்கேயே போய் கிடந்தானே அதனால சமையல் பண்ணி போடுறது இல்லை ஆனா அன்னைக்கு போடுறான் இதான் கடைசி சாப்பாடு இனி சாப்பாடு இல்லை இது நமக்கு தெரியும் இளங்கோடிகளுக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு தெரியாது கணவனுக்கும் தெரியாது நாம கண்ணீருக்கு தெரியுமா இதான் கரிசி சாப்பாடுன்னு சாப்பிட ஆனா நமக்கு தெரியும் என்ன பண்றேன் வந்தான் உட்காந்து எல்லாம் அருமையா பருமாறினா சாப்பிட்டான் சாப்பிட்டு அப்படியே பாக்கிறோம் பார்த்துட்டு நான் இந்த செலவு எடுத்துட்டு போய் வேலையை நான் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா சரிங்க போயிட்டு போக முடியல அவனால நினைச்சு பார்க்கலாம் கடந்த சில இப்படி தங்கமா இருக்கிற பொண்ணு நாம தீய வழிக்கு போயும் ஏன் வருத்தப்படுங்க கால சிலம்பு இருக்கும் போது என்று சொன்ன பெண் இங்க வந்து இவ்வளவு அருமையான சமையல் பண்ணிடு இதெல்லாம் நம் பூம்புவாரில் இருந்து கொடுத்து வைக்க அனுபவிக்கலையே மகாபாலி என்று சொல்லி தன்னையே தான் வந்து அப்படி பார்க்கிறான் இதெல்லாம் ஒலி ஒளியில காட்டலாம் காட்ட மாட்டான் நாடு உருப்பிடும் அதனால அப்படியே அவளும் பார்க்கிறாள் பார்த்த உடனே கண்ண தண்ணி தார் தார்த்தாரையா வருது கோவல்னு அப்போ ஏமா இவ்வளவு தப்பு பண்ணியும் கூட பூம்பு மதுரைக்கு போகலாம்னு சொன்ன உடனே உடனே பருப்பு ஏமா எப்படிமா பருப்பேன் கழித்தலும் அந்த ஓம்பலும் துற இப்படிப்பட்ட இலக்கியம் எல்லாம் இருந்தும் படிக்கலாம் நம்முடைய குறையை தவிர பண்பாட்டினுடைய நிலைக்கலம் கொட்டி வச்சிருக்க துறவோர் கெதிரலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் ஏற்காடு போயிருப்போம் எத்தனை தரம் ஊட்டி வரைக்கும் உறவு போயிருப்போம் எத்தனை காஞ்சிபுரம் பட்டுப்பாடு கொடுத்திருப்பீங்க எவ்வளவு நெக்லேஸ் போட்டிருப்பீங்க என்று கேட்டதுன்னா அது சாதாரண மனிதன் அவன் போய் அவனுக்கு என்ன சிலப்படுமா கண்ணிகாவா இல்லை நீங்கள் நானும் சேர்ந்திருந்தால் கும்புகாரில் அறவோர் கழித்தலும் ஞானிகளை வைத்து உபசரிச்சிருக்கலாம் இது மாதிரி நல்ல ஞானியர்களுக்கு துறவோர் கெதிர்தலும் ஏ நம்ம வீட்டில இருந்து உங்க வீட்டில இருந்து இவங்கெல்லாம் காசில இருந்து ராமேஷன்லாம் வர்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் உபசரிக்கலாங்க விருந்தெதிர் ஓம்பலும் இழந்த எண்ணெய் இவற்றிற்கெல்லாம் நமக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்லல எனக்கு கொடுத்து வைக்கல நமக்குன்னு அவனுக்கு வருத்தப்படும் நமக்குன்னு வருத்தப்படும் நீங்க ஆனாலும் நீங்கள் இல்லாத பொழுது பாருங்க பொழுது என்ன நடந்ததுங்கிறத கூம்புகாரில் சொல்லல மதுரையில் சொல்ற யாரு அடுத்த வீட்டில் இருப்பது மாமாவும் மாமியும் வருவாங்களாம் யாரு கோவிலுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் பார்ப்பாங்களாம் மா அந்த பய வள்ளிய இல்லைங்க மாமா அதனால என்ன உனக்கு எதே வேணும் மாமா நான் செய்யறேன் மாமி வந்து என்ன கேடுப்பா என்ன கேடு அவன் கிடக்கிறான் அழுவை என்று சொல்லி மாமாவும் மாமியும் வந்து சொல்லுவாங்க அவங்க நான் சொல்லி அவங்க அழமாட்டாங்க அவர்கள் அழுவாடு நான் நம்ம அழுதம்னா சின்ன விட்டுட்டு போயிட்டானே பாவி பய வெற்றி போட்ட கூட நல்லது என்று அவனுக்கு வருத்தம் வரும் அவங்க அழுதா நான் எனவே நான் அழுவேன் என்று அவர் அழாமல் அவர் அழுவேன் என்று நான் அழாமல் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் என்ன அங்கதான் சொன்னார் யாவரும் போற்றா ஒழுக்கம் புரிந்தீ இப்படி பெரியவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவாறு நடந்தீர்கள் எனக்குறம யாவதும்னா எனக்கு அந்த ஒரே ஒரு அடியில் தான் கண்ணகி தன்னுடைய எண்ணத்தை புலப்படுத்தினாள் அது கூட தனக்குல்ல பெரியவங்க எல்லாம் போற்றா ஒழுக்கம் புரிந்த வேற அசைக்க முடியும் அவளை சிவஜிவ ஆனதம் கேள்வராங்கோர் பரத்தை பால் அணிந்து நன் மானமும் போராது வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனையெல்லாம் செய்தே உடன் உறைவு இசையார கணவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்வா ஆனா அவரை மட்டும் தீண்ட மாட்டான் திண்ணும் தீண்ட தீண்டவும் விட மாட்டான் இதுதான் அந்த அப்படியே சேர்க்கல உலகியல் வந்துட்டாரு என்னன்னா இப்ப இந்த மாதிரி எல்லாம் போனா கூட சரி பேரு பொண்ணு தங்கமாறு சின்னஞ்செருசு என்ன கேடு இந்த பயலுக்கு மக்கு பயல் என்று சொல்லு மாதிரி இருக்கும் அது போலங்க எப்படி இருக்காது நீங்க பார்க்க முடியாது இந்த அம்மாவை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியது ஆமாப்பா எல்லாரும் சொது உண்டு வே இறந்து கூறி மெய்ரவு அணைவும் மெய்யூர் அணையும் போதில் இங்க தான் எவனும் கீழே இறங்கணும் செய்தது தப்பு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப என்ன பண்ணணும் தான் தலைவனுக்கு கூடாது அல்ல தலைவன் கிடாது அப்பதான் என்னன்னா தொல்லா பேர் வர்ற எங்கயும் நீ தலைவன் தலைவன் அவளும் தலைவிதான் ஆனாலும் உனக்கு அடுத்த அந்த தகுதியில் இருக்க தகுதித்தான் இல்லறம் பழைய இல்லறம் நீ ஆடவன் தலைவன் அவள் தலைவி ஆனாலும் உனக்கு அடக்கமான தலைவி ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவள் உயர நீ தாட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு புத்தி உனக்கு வரவேணா வந்தா தாழ் சுவாமி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டு விட்டு விடுத்து தொடர்பு கொண்டால் அடிக்க வேண்டியதான் மனைவி உயர்வும் கிடவோன் பணிவும் நினைவுங்காலை பொலவியல் உரிய தொல்காப்பி அந்த இடத்துல மனைவி எப்படி இருப்பார் சிங்கமா இருப்பார் நீ என்ன பண்ண காலையில் உளிந்துணும் எப்ப புலவி காலத்தில் மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையங்களை அந்த பெருமாட்டை மிக உயர்ந்து தன்னுடைய தனித்தன் இருக்கிறார் அனைவர் போய் பணிந்து பணிந்து பணிந்து பணிந்து நெருங்குறார் நெருங்கிய ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை தொடரப்போறார் அப்பதான் அந்த மாதுங்க தீண்டு வீராம் நீலகண்டம் என்ற தொற்றிலகண்டி திருநீலகண்டம் அந்தமே திருநீலகண்டம் சொல்லிட்டு வந்தாங்க அதனால எங்க தென்னீழகி வந்தார் உங்க திருநீலகண்டாடியு அர்த்தம் அதனாலதான் அந்த பாட்டை அப்படி வேறமா செய்யணும் இதுல இந்த பாட்டில்தாரா திருப்பந்தா காசி மரத்துல வந்து அவங்க யஜமான் சுவாமிகள் இப்படி சொல்றாங்க இல்ல சுவாமி எனக்கு என்ன இப்படிதான் பாடுதுன்னு ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டுக்கு முடிவுக்கு வருது இந்த பாடல் முழுமையாக நாயனார் குற்றா அல்லது அந்த அம்மையார் குற்றானா அம்மையாரை பற்றி ஒரு அடிதான் எஞ்சியதெல்லாம் இவர் தான் தென்னீலகண்டம் ஆணை நீங்க வணுங்கிற தென்னீலகண்ட ஆணையா சொல் தான் அப்ப திருநீலகண்டம் சொல்லி வந்தவர் யார் திருநீலகண்டம் இரண்டாவது பெயரும் அது ஆதலால் தான் என்ன செய்ய அந்த அம்மாவுக்கு ஏற்பவும் சொல்லலாம் சொல்லும்படியாகவும் இருக்கிறது ஆனா சொல்ல வேண்டாம் எனவே தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றார் இதுதான் குற்றம் செய்வதில் உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கு இருக்கிற வேற்றினை தாழ்ந்த செஞ்சதே ம் அதுவரையிலும் பொய்கடி அறத்தின் வாழ்வார் கூத்த பெருமானுடைய திருவடிகளையே வணங்கி வாழ்வார் அவருடைய அறிவுக்கெல்லாம் ஓடுகொடுத்து வந்தார் இந்த பெரும் புண்ணியம் எப்படியோ இதோ எப்போ செய்த ஒரு தீவனியுடைய பதிச்சுட்டார் தீண்டுவீராயின்ண்டம் என்றார் நெருங்கினவர் அப்படியே அது மட்டுமல்ல பெரிய மகாத்வானா படிச்சிருந்தா கூட இந்த நேரத்தில் வந்து ஒருமை பன்மைக்க மாட்டான் ஒருமையா பன்மையா எம்மை ஒருமையா பன்மையா என்னைனா ஒருமை எம்மை பன்மைங்கிறவன் பெரிய மகாத்வான் இலக்கணத்திலேயே கரைஞ்செடுத்தவனால்தான் கூட இங்க நினைக்க மாட்டான் ஆனால் துண்ணீலகண்ட இருக்க ஞானம் ஆஹா தீண்டி வீராயின் எம்மை என்னை சொன்ன ஒருத்தியே அந்த பெண்ணை மட்டும் அந்த பெண்கள் வர்க்கத்தையே எனவே நான் இனி ஒரு பெண்ண உன்னை தவிர வேலையல்ல எவரையுமே தீட்ட மாட்டேன் எப்படி தீண்ட மாட்டேன் மனத்தீனும் தீண்டேன் என்றார் சான்றோருக்கு இருக்கிற செய்ய மாட்டார்கள் சான்றோர் ஒருவடி செய்தாலும் இனி நம்முடைய வாழ்நாள வரக்கூடாது என்று எம்மை என்றதனால் இனி உன்னை மட்டுமல்ல இந்த மாதள பெண்குடைய இனத்தையே நான் தீண்ட மாட்டேன் எப்படி தீண்ட மாட்டேன் கையினால் அல்ல மனத்தாலும் தீண்டேன் என்பது இருவகைத்து இருவகைத்து தமிழனுடைய என்னன்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க கேட்டுட்டே இருக்குங்களா இப்ப திருவண்ணாமலை திருவண்ணாமலை நம்ம கொள்ளையில வேசி போட்டோம் என்ன ஆச்சுன்னு தெரியல மறந்துட்டு வந்துட்ட நினைக்கிறார் இப்ப எங்க வீட்டு திருவண்ணாமலை போயிட்டு வந்து உள்ள மட்டும் தீண்டுவது உடம்பும் தீண்டுவது உண்டு அதனால அதான் சொன்னார் திருவள்ளுவர் என்னுடைய தொல்லாப்பியர் கருமச்சார்பு கருமும் அல்லாச்சார்பு என்று சொன்னார் சொல்லே கடினமா இருக்குது நான் சாய்ந்திருக்கேன்னு சொன்ன இது கருமை சார்பு நான் சார்ந்திருக்கிறேன் சொன்னாது தமிழ் இதுதான் தமிழ் நான் சாய்ந்திருக்கிறேன் எதை சார்ந்திருக்கிறேன் மனத்தால் சார்ந்த சிவநெறியை சார்ந்திருக்கிறோம் தமிழர் நெறியை சார்ந்திருக்கிறோம் திருவடிகளை சார்ந்திருக்கிறோம் மனத சாரதல் என்பது இரு வைத்து உடம்பால் அல்லது உள்ளத்தால் அதுபோல தீண்டுதல் என்பது உடம்பால் தீண்டினால் அது சார்பு நர்த்தம் கரும சார்பு அர்த்தம் இது மனதால் கருமும் அல்லா சார்பு என்று சொல்வார் இப்படி எல்லாம் மனத்தினும் தீண்டேன் என்றார் அடுத்த பாட்டம் போயிடுது சரி கற்பூர் மனைவி யாரும் சில ஆண்டுகள் உடம்பால் தொடர்பில்லை உள்ளத்தால் தொடர்பு என்ன இவருக்கும் கற்புக்கரசி நாம் செய்தது கப்புதான் என்ற உணர்ச்சி அந்த என்ன என்னமோ செய்தாங்க நாமளும் சொல்லிட்டோம் மன தீண்டாம வாழ்றாங்க நல்ல ஆன்மா என்று மீண்டும் கழிவு எனவே தொடமா சத்தியத்தினத்துல நல்ல மழையெல்லாம் பெய்யுது மனதினால் நெருக்கம் ஆனா உடம்பாளி சில ஆண்டுகள் பிடிச்சது ஒரு அருமையான ஒரே ஒரு சொல் வேறு வய இது ஒரு அருமையான அறம் கருத்து வேற்றுமை என்ற ஒன்று வரவே கூடாது புண்ணியம் பெருமானுடைய புண்ணியமா இருக்கட்டும் ஒரு வழி தப்பித்தவடி தாம் செய்த முன்னே ஊழியனால் வந்தாலும் கூட அதுக்காக சீ அப்படின்னு இவங்களை ஒதுக்கிட்டோ அவங்க ஒதுக்கிட்டோ போயிடக்கூடாது இந்த ரத்து பண்றது போக்குவரத்து நம்முடைய பழக்கமே கிடையாது பழக்கமே கிடையாது ஓடியாது வீட்டை விட்டு வெளியில போடக்கூடாது கூறாமல் ரத்து பண்ண மாதிரி கூறாமல் சன்னியாசம் தாருமாறா இருப்பாளே ஆமாக கூறாமல் பாட்டு இருக்கீங்க ரூற சந்யாசம் போற இந்த வச்சு மாறி போயிச்சு என்று அந்த உச்ச கட்டத்துக்கு வரது அது அது மாதிரி இதெல்லாம் அப்படிப்பட்ட பெருங்கட்டம் சொல்ல திரும்பிட்டு அவ்வளவுதான் வீட்டை விட்டு வெளியே கூடுமான வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே உடம்பு மட்டுமல்ல உள்ளமும் போகப்படாது அதனாலுறம்பு ஒழியாது வீட்டை விட்டுட்டு அவங்களும் போக நினைக்கல இவரும் போக நினைக்கல அனுபவம் தீண்ட முடியல உணர்றாரு நாம் செய்த தப்பு தானே அவர் செய்து தர்றாங்க அவங்களும் உணர்றாங்க எப்ப செஞ்சாங்க ஆனா நீங்க நல்லதா ஆயிட்டாங்க அதனால பரவாங்க அதனால சத்தியம் பண்ணிட்டாங்க ரொம்ப அருமையா அவ்வளவுதான் இப்ப யாருக்கு ஏற தலை இது வந்து இருபது இருபத்தி அஞ்சு ஆண்டுல நாற்பது ஆண்டுகளுக்கு நாற்பது ஆண்டு உண்மையா சொல்றேன் நாற்பது ஆண்டுகளுக்கு எப்படி சொன்னார் ஈழம எண்மிக்கூடாறு வரும் அறிவன் என்று அளவில் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்லு பதினைந்து ஆண்டுகளுக்கு பெண் நம்ம உலகில் சொல்லாலும் சொன்ன அவங்க இலக்கிய சொல்லாலும் சொன்னாங்க வெள்ள நிறையா என்ன பண்றதுன்னு ஒண்ணு எல்லாம் உடனே வந்து அடுத்த அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க இவங்க ஒரு அருமை இந்த வயது நாற்பத்தி அஞ்சாம் ஐம்பது ஆகுது ஆனால் அந்த முதுமை எப்படி இருக்கு அந்த முதுமையில் ஒரு அழகு இளமையில் இருக்கிற அழகெல்லாம் உடல் அழகு இது வந்து உள்ளத்தினுடைய பண்பழகு காந்த பாரத் போக்கும் துண்ட கட்டிக்கிட்டு ஒரு காலம்டையிட்டு நேரு பக்கத்துல இருக்கும் எல்லாம் இன்னும் முப்பத்தி ஒரு பத்து தான் இருக்குது ஏதோ ஆங்காங்க இருக்கு அது இல்லையோன்னு தெரியல இருக்கு சொல்லும் போது அதான் வச்சுருக்கேன் ஏன் அந்த பாரத்லா காந்தியின் உங்களுக்கு சரியான ஆள் அல்ல அவர் வந்து இந்திய நாட்டினுடைய தலைவரும் அல்ல விடுதலை வாங்கியவரும் அல்ல இந்த பொக்கவாயி தான் வாங்கிட்டு அதனால வடிவம் யாரு கவலை நமக்கோ அல்ல மற்றவங்களுக்கோ கவலை இல்ல யாரு கவலை ஆண்டவனுக்கு திருநீரகண்டம் என்று சொல்லி வந்தானி இவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஊழல் வந்து இப்படி போனானி மீண்டும் யாரு கவலை என்ன பண்ண இந்த பாட்டு முக்கியம் ஒழுகும் நாளில் எரிதளித்து என்ன நீண்ட மின்னொழில் தடையாண்டானும் இறைவனும் தொண்டரை விளக்கம் காண்பான் இதுதான் சொல்லிட்டு பட்டிமண்ட அப்படி சொல்ல சொல்லக்கூடாது எங்கிலே மாலகட்டி திருவள்ளியிலோ மாலகட்டி திருவள்ளியோ உலகம் நாடெல்லாம் தெரிவதற்கான ஆண்டவன் அவர்களே தவிர சோதிக்கிறதுகள் தொண்டரை விளக்கம் காண்பான் அந்த அவருடைய பெருமை தில்லைக்கு மட்டுமல்லாமல் தமிழகம் எல்லாம் அவர் காலையில் எல்லையே மட்டுமில்லாமல் இந்த இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி நூற்றாண்டு ஐம்பதாம் நூற்றாண்டு அந்த காலமும் இடமும் கடந்து அவருடைய அவரை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து வந்தானாம் சிவயோகியாக வந்தான் சிவயோகி தெரியும் எந்த ஆடையும் போட தெரியும் ரொம்ப கீழே கோவனம் இருக்குது நல்ல நீர் தொழில் கூட மார்பில ஒரு நூல் நெற்றில அருமையான அந்த திருநீர் இவையெல்லாம் வழங்க அப்படியே வந்தானான் பேர் வீட்டுக்கு வந்த நீலகண்ட வீட்டுக்கு அப்படி வருகின்ற பொழுது இவர் என்ன செய்தார் கொண்டு வந்து மனிப்பு வந்து குலாபாதம் விலைக்கு அந்த இல்ல நெரியலும் அதுக்கு அந்த மனைவியும் உடன்படும் அதனால வந்த உடனே உடனே இவர் வந்த மாதிரி அடி வந்துட்டார உடனே உடனே அவங்க தண்ணி எடுத்துட்டு வருவாங்க உடனே பலன் எடுத்துட்டு வருவாங்க ஏன்னா ஆசனம் போடுவாங்க இருக்க வைத்து திருவடியை வணங்கி எல்லாம் உள்ள அழைச்சிட்டு போய் ஒன்னு ரெண்டு பேரும் தண்ணீர் வாங்கி உணவு வருத்தி இப்படி இப்படி வருது அதனால இந்த அரியர் வந்தவங்க அந்த மாதிரி கொண்டு வந்து மனைப்பு மனைப்புகல அங்க நின்றுட்டு இவரை எல்லாம் ஏன்னா வந்தவர் சாப்பிட வந்தவரில் வந்தவர் வேற காரியத்துக்கு எங்கேயும் அவருக்கு எல்லா நிருபரம் இருக்கிறாங்க யார இந்தியன் எக்ஸ்பிரஸ் மெயில் போக்குவரத்து தினமல்ல தினத்தி இந்தியா தினகரன் எல்லாருக்கும் அதுல எல்லாத்திலயும் போனதுதான் வந்தவரே தவிர அவர் வந்து சாப்பிட வந்து அதனால விளக்கம் காண வந்தவர் அதனால வந்தார் வந்தவுடனே பெருமான அடிய செய்யணும் என்ன பணி இருக்குனர் இவர் எல்லாத்துக்கும் ஓடு கொடுத்துட்டு வந்தார் பெருமான் வாங்குவாரா வாங்கி பழக்கமே இல்லாத இப்படி வர்ற பழக்கமே தவிர இப்படி வர்ற பழக்கமே இல்லை வாழ்நாளே கிடையாது இப்படித்தான் கொடுத்து பழக்கம் அதனால ஒரு ஓடு ஒண்ணுப்பா என் கையில இருக்குது அது கொஞ்சம் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்த கொஞ்ச நாள் வச்சிருந்தா தேவலாம் இவர் என்ன பண்ணுவாரு நம்பின கேள்விப்பட்டேன் தினம் பத்து பேர் வாங்கிட்டு போறாங்க நூறு பேர் வாங்கிட்டு போறாங்க அந்த இடத்துல வச்சுடைய இணை இந்த ஓடுதான் காலத்து தன்னூரை துணியோ அந்த இடத்துல அது அந்த இடம் தூய்மைக்கு இருப்பிடமா இருக்கும் அவ்வளவு தூய்மை ஆயிடுன்னு தெரியுமா மலேசியா தங்க இருக்கா இருக்கு சாமி அதுல வந்து ஒரு உரை செஞ்சு அதுக்குள்ள இந்த ஓட்ட வச்சுக்க பொன்னும் மணியனும் போற்ற வேண்டுவது ஒரு ஓட்ட போய் தங்கத்தினால பொன்னும் மணியினும் போற்ற வேண்டுவதுமணி அவர் இதனை நீ வாங்குவா என்றார் ஏன் அரு உனக்கு வாங்க முடியுமே தவிர பிள்ளை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா கொடுக்க முடியல இதனை நீ வாங்குவாங்க சொற்களைக்கு இருக்கிறது என்று எழுதுறேன் இந்த மாதிரி தொழிலாளி படிச்சவரில் படிச்சவரில் ஒரு பியலா இருந்துட்டு அழகாழுது மனுஷன் ஒரு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நூலுக்கு என்று ஒதுக்கி அழகாக நினைக்கிறேன் போது ஒன்றுதானே இன்னொன்று போடும் சொன்ன பிறகு அது ஒரு அடிவல் சொன்னால போனார் எக்கல எந்த சாவி இருக்கும் அதுலயும் அது யார் கையிலும் மனைவி கையில மற்றவர்களும் யாரும் போவாங்க அந்த சாவி எடுத்து போய்